தலைப்பு நூற்று வந்தன முறை ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் வந்தனஞ்செய்வதற்கும் பெரியவர்களுக்கு சிறியவர் வந்தனம் செய்வதற்கும் எல்லவருக்கும் ஞானிகள் யோகிகள் சாந்தர்கள் வந்தனம் செய்வதற்கும் காரணமும் அதன் பிரயோசனமும் யாதெனில் வந்தனஞ்செய்வது ஆயுள் விருத்திக்கும் அறிவு விளக்கத்திற்கும் ஆதாரமாயிருக்கின்றது சிஷ்யனுக்கும் சிறியோருக்கும் ஆச்சாரியனும் பெரியோரும் வந்தனஞ்செய்தால் ஆயுள் விருத்தியும் அறிவு விளக்கமும் குறைவாகும் இதற்கு சம்பந்தம் யாதெனில் ஒரு ஜீவனுக்கும் திருவிளக்குக்கும் சம்பந்தம் இருக்கின்றது எப்படியெனில் ஒரு திருவிளக்கு எரிவதற்கு நல்ல உஷ்ண சம்பந்தமான தைலம் உதவுகின்றது போல் ஒரு ஜீவனுக்கு ஆன்ம விளக்கத்துக்கும் மல போக்குக்கும் ஆதாரமான நிர் அகங்காரமென்கின்ற நல்ல உஷ்ணமான தைலத்தை ஊட்டி விளக்கு வைக்க வேண்டியது ஆனால் மேற் சொன்ன இரண்டும் சந்திக்கும் போது நோக்கமான கெட்ட உஷ்ணத்தை சம்பந்தப்படுத்தினால் இலாபம் செய்யாதோ செய்யாது திருவிளக்கு ஜல காற்றினால் உண்டாக வேண்டிய உஷ்ணத்திற்கு மேற்பட்ட அதிக உஷ்ணத்தையும் பெற்றால் கெடும் அதுபோல் ஜீவனுக்கு மும்மலத்தாலாகிய உஷ்ணத்தையும் இன்னும் பற்பல பேதமுள்ள கெட்ட உஷ்ணத்தையும் சம்பந்தப்படுத்தினால் கெட்டு போய்விடும் இது யாவருக்கும் திருஷ்டாந்தமாய் இருக்கிறது அல்லவா இவற்றால் ஆசாரியனையும் பெரியவர்களையும் சிஷ்யனும் சிறியவர்களும் வணங்கினால் ஆயுல் விருத்தியும் சிஷியனையும் சிறுவர்களையும் ஆச்சாரியரும் பெரியவர்களும் வணங்கினால் ஆயுல் குறைவு உண்டாகுமென்கின்ற சம்பந்தம் எப்படியெனில் திருவிளக்கு எரிய சாதாரண காலத்தில் அதமபக்ஷத்திற்குரிய கொட்டை எண்ணெய் இழுப்பை எண்ணெய் முதலியவற்றால் விளக்கு வைக்கின்றதும் கொஞ்சம் விசேஷ காலத்தில் நல்லெண்ணெயினால் விளக்கு வைக்கின்றதும் கடவுள் சன்னிதானத்திலும் ஞானாச்சாரியர் சன்னிதானத்திலும் பசுவின் நெய்யிட்டு விசேஷ விளக்கத்தை உடைய விளக்கு வைக்கின்றதும் போல் கொட்டை எண்ணெய் முதலாகியதற்கு ஒப்பாகிய ஒரு ஜீவன் அதமபக்ஷம் மத்திமபட்சத்திற்குரிய ஒவ்வொரு மலத்தினால் உண்டாகிய தோஷத்தை போக்கிக் கொள்வதில் ஆத்ம விளக்கத்திற்கு ஆதாரமாகிறதும் விசேஷமாய் கடவுளாதி ஆச்சாரியர் சந்நிதானத்தில் வைக்கும் நெய்விளக்கு ஒப்பான மும்மல சுத்த நிர் அகங்காரமென்கின்ற தைலத்தை ஆன்மாவுக்கு உண்டாக்கி வைப்பதில் ஜீவ விருத்தியும் உண்டாகின்றது திருவிளக்கு அதன் உஷ்ணம்பந்தமான தைலங்களை விட்டு வருவதில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பது அதில் நல்ல நெய் முதலியவை விட்டு எரிப்பதில் விசேஷ பிரகாசமாய் விளக்கு எரிவது போலும் ஜீவனுக்கு அதன் உஷ்ணம்பந்தமான மும்மல போக்கை உண்டு பண்ணுவதில் ஜீவிப்பு விருத்தி உண்டாகிறதும் விசேஷமாய் நிர் அகங்காரமென்கின்ற சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி வருவதில் ஜீவனுக்கு விசேஷ விளக்கத்திற்குரிய ஜீவிப் பிரிந்து கொண்டிருக்கின்றது இதனால்தான் தைலத்தை கொண்டிருக்கின்ற திருவிளக்கு விருத்தியாவது போல் மும்மல போக்கை கொண்ட ஜீவனும் ஆயுள் விருத்தி அடைகின்றது ஆதலால் ஆச்சாரியரையும் பெரியவர்களையும் சிஷ்யனும் சிறியோரும் வணங்குவதில் நிறங்கார சக்தி பெறுவதனால் ஜீவனுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகின்றது சிஷியனையும் சிறியோரையும் ஆசாரியரும் பெரியோரும் வணங்குவதில் ஆயுட்குறைவு எப்படி உண்டாவது எனில் ஒரு மணிவரையில் எரியத்தக்க எண்ணையிட்டு எரிவித்திருக்கும் சிறிய திருவிளக்கு சமீபத்தில் ஒரு பெரிய பந்தத்திற்கு ஒப்பான ஒரு பெரிய திருவிளக்கு வைத்து எரித்தால் ஒரு மணி எரியத்தக்க அந்த தீப உஷ்ணத்தை பெரிய தீபம் கிரகித்து ஒரு மணி எரிய வேண்டிய தீபம் அரை மணிக்குள் எரிந்து விடுவது போல் ஆச்சாரியனும் பெரியோரும் சிஷ்யனையும் சிறியோரையும் வணங்குவதில் பெரிய தீபத்திற்கொப்பான ஆசாரியர் பெரியோர் என்கின்ற யோக்கியதையோடு நிர்மல ரஹிதமான நிர் அகங்காரமென்கின்ற மத்தாப்புக்கு ஒப்பான விளக்கத்தை சிறிய விளக்கமான சிஷ்யன் சிறியோர் முன்னிலைக்கு விளக்கு வைப்பதில் சின்ன விளக்கடைந்த குறைவைப்போல் ஜீவனுடைய ஜீவ விருத்தியை குறைக்கின்றது இந்த நியாயத்தால் ஆச்சாரியனும் பெரியோரும் சிஷ்யனையும் சிறியோரையும் வணங்கினால் ஆயுள் குறைவு அடையுமென்று இருக்கிறது ஆசாரியர் பெரியோர் ஞானி யோகி இவர்கள் சிறியோரையும் சிஷ்யரையும் வணங்கினால் ஆயுள் குறைவு வரமாட்டாது என்றது எப்படியனின் மேற்குறித்தவர்களது விளக்கத்திற்கு மேற்பட்ட விளக்கம் இவர்களுக்கு அகத்தில் உண்டாகுமானால் ஆயுள் விருத்திக்கு குறைவு வரமாட்டாது இதற்கு திருஷ்டாந்தம் சமய சார்பில் பரமசிவம் சுப்பிரமணிய சுவாமியிடத்தில் அனுகிரகம் பெற்றிருப்பதும் ஞானிகள் மாட்டு சம்பந்த சுவாமிகளை அந்த சுவாமிகளின் தாய் தந்தையர் வணங்கியதும் அப்பர் சுவாமி முதலியோரும் வணங்கியதும் உணர்க மேலும் சமய மதாதீத ஞானிகளுக்கும் சமய மதங்களுக்கு உட்பட்ட பெரியோர்களுக்கும் இவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜீவராசிகளின் தேகமாதியாவும் தமது பதியின் தூல சூக்குமம் ஆதலாலும் தமது பரிபூரண ஆன்ம அனுபவத்தின்கண் தோன்றிய அனுபவங்களாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும் எல்லாம் அவர்களுக்கு தாமன்றி இரண்டு அற்று இருப்பதாலும் எல்லாவற்றையும் இவர்கள் அத்துவிதத்தில் சிவமென கண்டு உணர்தலாலும் இவர்கள் சென்றவிடமெல்லாம் கண்டு சிவமாயும் தாமாயும் நீக்கமர கைகூப்புவது இயற்கை ஆதலால் மல சகிதர்களான ஜீவர்கள் மதிப்பு உடையவர்கள் ஆதலால் ஆச்சாரிய சிஷ்யபாவத்தில் வனங்களாதி தொழிலால் ஜீவிப்பின்மையும் விருத்தியும் உண்டாகின்றன மகான்கள் கைகூப்புவதில் ஆன்ம விருத்தி குறைவுபடாது ஜீவர்களின் அறிவு விளங்கும் ஏனெனில் அவர்கள் சங்கல்பம் சுத்த சுத்தமாதலால் இவர்களை மேலேற்றும்